நற்றினை அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி கூறி வருகிறேன் அந்த வகையில் இன்று பிரபல எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிரம் வந்துள்ளேன் இத பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் மூன்று வயதில் தாயையும் நான்கு வயதில் தந்தையையும் இழந்தார் குழந்தை பருவ அனுபவத்தை தொகுத்து எழுதி காண்டம்பரரி என்ற பத்திரிகைக்கு இருபத்தி வயதில் அனுப்பினார் அது குழந்தை பருவம் என்ற தலைப்பில் தொடராக பிரசுரமாகி மகத்தான வரவேற்பை பெற்றது பின் இளமை பருவம் என்ற நூலை எழுதினார் இதுவும் வாழ்க்கை அனுபவத்தால் படைக்கப்பட்டது வெறும் புகழ் பெற்றது டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் என்று புதினம் ஐந்தாயிரம் கதாபாத்திரங்களை உள்ளடக்கியது உலக முதன்மை நூலாக கருதப்படுகிறது அவர் எழுதிய அண்ணா கரேனியா என்ற புதினமும் உலக அளவில் புகழ்பெற்றது இவை உலகின் பல மொழிகளிலும் ஆக்கம் செய்யப்பட்டுள்ளன லட்சக்கணக்கான வாசகர்களை எழுத்துக்களில் ஈர்க்கப்பட்ட மகாத்மா காந்தி என் வழிகாட்டி என நெகிழ்ந்து குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய புரட்சி தலைவர் லெனினின் டால்ஸ்டாய் ரஷ்யாவின் ஆன்மா என்று பதிவு செய்தார் இத்தகைய சிறப்பு பெற்ற மாமேதியை சந்திக்க ஒரு இளைஞன் வந்தான் எதுவும் பேசாமல் அவர் முன் தலை கவிழ்ந்து இருந்தான் அவனிடம் என்னை தேடி வந்த காரணம் என்ன என்று கேட்டார் டால்ஸ்டாய் அந்த இளைஞன் ஐயா எவரிடமும் யாசகம் பெற்று வாழ விரும்பாதவன் நான் ஒரு தொழில் செய்து முன்னேற விரும்புகிறேன் அதற்கு மூலதனமின்றி தவிர்க்கிறேன் கொடுத்த உதவ யாரும் முன் வரவில்லை உங்களிடமும் பணமும் உதவும் இருக்கிறது எனக்கு சிறிது மூலதனம் கொடுத்தால் தொழில் கிடைக்கும் லாபத்தில் திரும்பி தந்து விடுவேன் சிரித்த தால்ஸ்டாய் தம்பி உழைத்து வாழ வேண்டும் என்ற உன் எண்ணத்தை பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் எதையாவது அடமானம் தந்தால்தானே பணம் உங்களிடம் ஏற்பட்டிருக்க ஒன்றை கேட்கிறேன் கொடுத்து விடு பணத்தை பெற்றுக்கொள் சம்மதித்தான் இளைஞன் உன் சுண்டு விரலை கொடு ஈடான பணத்தை தருகிறேன் மிரட்சியுடன் சுண்டு விரலா என்றபடி திகைத்து நோக்கினான் சுண்டு விரலை தர விரும்பவில்லை என்றால் கண்களில் ஒன்றை குடு அதற்கு ஈடாக பணம் தருகிறேன் என்றார் டார்சாய் அதிர்ச்சியில் நிலை குலைந்த தயாரானான் அவனை நிறுத்தி பயந்து விட்டாயா உன்னை ஊனமாக்கும் எண்ணம் எனக்கில்லை உதவும் விதமாகத்தான் அப்படி கேட்டேன் விலை மதிக்க முடியாத பல உறுப்புகள் உன்னிடம் இருக்கின்றன அவைதான் வாழ்க்கைக்கு மூலதனம் அவற்றை பயன்படுத்தி முன்னேற முயற்சி செய் கண் காது கை கால் மற்றும் அறிவு என மதிப்புமிக்க மூலதனங்கள் இருந்தும் அவற்றின் அருமை புரியாமல் பணம் என்ற மூலதனத்தை தேடி அழைகிறாய் பணத்தால் வெற்றுப்படிகளில் ஏற முடியாது என்று அறிவுரைத்தார் தால்ஸ்டாய் இளைஞன் முகத்தில் பிரகாசம் உண்மையை உணர்ந்த தெளிவு அடுத்து நோடி நன்றி கூறி சாதிக்கும் திசை நோக்கி நடந்தான் நன்றி